நீங்கள் அல்லாகும் என கூறு யாருடைய இந்த கூற்று மலக்குகளின் கூற்றுடன் ஒத்து அமைகின்றதோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதை அபோஹுரேராரதி அல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்